இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் முன்வைக்கும் மாற்றுக் கொள்கை பிரதம மந்திரி நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கத்தின் ஐந்தாண்டு கால ஆட்சி நாட்டிற்கும் மக்களுக்கும் மற்றற்ற பெரும் துயரமாக அமைந்துள்ளது நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது நமது அரசியல் சாசனம் நமக்கு அளித்துள்ள மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் தேர்தலாகும் இது ஏனென்றால் நமது வளம்மிக்க பன்முகத்தன்மை கொண்ட இனக்கமாக வாழ்ந்து வரும் சமூகத்தை கடுமையாக சிதைக்கும் வகையில் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மதவாத அடிப்படையில் பகைமையை ஊக்குவித்து வந்துள்ளது மோடியை பிரதமராக கொண்டுள்ள பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இந்த அரசாங்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அனைத்து அரசியல் சாசன அடிப்படையிலான அதிகார அமைப்புகளையும் நிறுவனங்களையும் தொடர்ந்து கூச்சநாச்சமின்றி தாக்கி வருகிறது எனவே மத்திய பிஜேபி ஆட்சியை வீழ்த்தி மத்தியில் அமையப்போகும் புதிய மதசார்பற்ற அரசு நமது அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலான குடியரசை பாதுகாத்து அதனை மேலும் வலுப்படுத்த வேண்டும் இதனை வெற்றிகரமாக செய்திட தற்சமயம் உள்ள கொள்கைகளின் திசை முற்றிலும் மக்களுக்கு சாதகமான வகையில் மாற்றப்பட வேண்டும் அத்தகைய மாற்றுக் கொள்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் முன்வைத்துள்ளது மாற்றுக் கொள்கைகள் நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவை ஒரு மாறுபட்ட பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிப்பாதை என்பது தெளிவு பாஜகவின் வகுப்புவாத பிரிவினையை கூர்மைப்படுத்துவது என்ற நிகழ்ச்சி நிரலையும் அதன் அரசு பின்பற்றி வரும் நடப்பில் உள்ள கொள்கைகளையும் நிராகரித்து மக்களுக்கு ஆதரவான கொள்கைகளை நோக்கிய மாற்றத்தின் அடிப்படையில்தான் இது சாத்தியம் இந்தியாவில் வளங்களுக்கு பஞ்சமில்லை கூட்டுக்களவு முதலாளித்துவமும் ரஃபேல் விமான ஒப்பந்த ஊழல் போன்றவையும் நிகழாமல் ஓட்டைகள் அடைக்கப்பட்டால் நமது நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் கல்வி தரமான உடல் மனநல கவனிப்பு வேலை கண்ணியமான வாழ்வாதாரம் ஆகியவற்றை உத்தரவாதப்படுத்தும் அளவிற்கு நம்மிடம் வளங்கள் உள்ளன ஆனால் இது நிகழ்வதற்கு கொள்கை திசை வழியில் தீவிர மாற்றத்தை உறுதிப்படுத்துவது அவசியம் மாற்றுக் கொள்கைகளின் முக்கிய அம்சங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்சிஸ்ட் அமலாக்க உறுதியளிக்கும் மாற்றுக்கொள்கை மேடையின் முக்கிய அம்சங்கள் வருமாறு அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றுள்ள மதசார்பின்மை கோட்பாட்டையும் ஜனநாயக உரிமைகளையும் பாதுகாத்தல் மொத்த உற்பத்தி செலவை விட ஐம்பது சதவீத அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலையில் தங்கள் விளைபொருட்களை விற்பதற்கான விவசாயிகளின் உரிமை அமலாக்குவது தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் பதினெட்டாயிரத்துக்கு குறையாத குறைந்தபட்ச ஊதியம் என்பது சட்டபூர்வமாக்கப்படும் கூலியின் அளவு விலைவாசி புள்ளியுடன் இணைப்பது இலவச உடல் மனநல கவனிப்பு உரிமை தனியார் கம்பெனிகள் மூலம் ஆரோக்கிய காப்பீடு என்பதற்கு முற்றுப்புள்ளி ஆரோக்கியத்திற்கான பொது செலவு தேசத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் ஐந்து சதவீதத்திற்கு உயர்த்துவது பாராளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மொத்த இடங்களில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு ஒதுக்கீடு என்பது அமலாக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு முழுமையான நடவடிக்கைகள் எடுப்பது பள்ளிகள் உயர்கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டு பொது கல்வி அமைப்பு பெரிதும் விஸ்தரிக்கப்பட்டு தரம் மேம்படுத்துவது கல்விக்கான பொது செலவு மதிப்பில் ஆறு சதவீதமாக உயர்த்துவது கல்வி அமைப்பில் வகுப்புவாதம் புகுவதை தடுத்து கல்வி அமைப்பின் ஜனநாயக தன்மையை உறுதிப்படுத்தப்படுவது வேலை என்பது அரசியல் சாசன உரிமையாக ஆக்கப்படும் வேலை கிடைக்காதோருக்கு வேலையின்மை அலோவன்ஸ் தருவது முதியோருக்கான குறைந்தபட்ச மாதாந்திர பென்ஷன் குறைந்தபட்ச கூலியில் பாதி அல்லது ரூபாய் ஆறாயிரம் ஆண்டில் எது அதிகமோ அது அனைத்து மக்களுக்கும் வழங்குவது பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது நிறுத்தப்படும் பாதுகாப்பு எரிபொருள் ரயில்வே மற்றும் அடிப்படை சேவை துறைகளில் நிகழ்ந்துள்ள தனியார் மயத்தை பின்தள்ளுவது தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் தனியார் துறையில் வேலை மற்றும் கல்வியில் இடஒதுக்கீடு கொண்டு செல்வந்தர்கள் மற்றும் கார்ப்பரேட் இலாபங்கள் மீதான வரிகள் உயர்த்துவது மிக பெரும் செல்வந்தர்கள் மீது சொத்து வரியை மீண்டும் கொண்டு வாரிசு வரியை அறிமுகப்படுத்துவது பங்குச் சந்தையில் கிடைக்கும் நீண்டகால முதலீட்டு மதிப்புயர்வு மீதான வரிகள் மீண்டும் கொண்டு தேர்தல் அமைப்பை சீர்திருத்துவது பகுதிப்பட்டியலுடனான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்துவது தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்வது தேர்தல் செலவுக்கு பொருள்களாக அரசு நிதி ஏற்பாடு செய்வது மதசார்பின்மையை பாதுகாக்க அரசியலையும் மதத்தையும் பிரித்தே வைக்க வேண்டும் என்பதும் இதனை செயல்பட வைக்க தேவையான அனைத்து சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி அமலாக்க வேண்டும் என்பதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் நிலைப்பாடு வகுப்புவாத வன்முறை உறுதியாக எதிர்கொள்ளப்பட வேண்டும் அனைத்து தலங்களிலும் அரசு மதசார்பின்மை மாண்புகளை ஊக்குவிக்க வேண்டும் கேந்திரமான இடங்களில் பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் நபர்களை நீக்குவது வகுப்புவாத வன்முறைக்கு எதிரான முழுமையான ஒரு சட்டம் இயற்றுவது வகுப்புவாத வன்முறையில் பாதிக்கப்பட்டோருக்கு நமது அரசியல் அமைப்பின் கூட்டாட்சி தன்மைக்கு பாதகமின்றி விரைவான நீதி போதுமான நட்டையீடு மற்றும் அரசு ஆதரவு ஆகியவற்றை உறுதி பசு பாதுகாப்பு என்ற பெயரில் பல சேனாக்கள் தலித்துகளையும் சிறுபான்மை மக்களையும் தாக்கி வருகின்றன வகுப்புவாத துவேசத்தை பரப்புகின்றன இத்தகைய சட்டவிரோதமான தனியார் படைகள் மற்றும் வன்முறை கும்பல்களை உடனடியாக தடை செய்வது வகுப்புவாத வெறியை பரப்பி சிறுபான்மை மக்களை தாக்குவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களை கட்டுப்படுத்தவும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் பொருத்தமான சட்டங்களை இயற்றுவது கும்பலாக சேர்ந்து அடித்து கொள்ளும் கொடும் செயலுக்கு எதிராக சட்டம் இயற்றுவது வகுப்புவாத வன்முறை செய்வோர் மீது அவர்களது பொது மற்றும் அதிகாரபூர்வ அந்தஸ்து வேறுபாடின்றி எடுத்துக்காட்டான தன்மையில் கடும் தண்டனையை உறுதிப்படுத்துவது சம அந்தஸ்துடனும் கெளரவத்துடனும் எந்தவிதமான அச்சமின்றியும் பாகுபாடின்றியும் சிறுபான்மை மக்கள் வாழும் அளவிற்கு அவர்களது உரிமைகளை பாதுகாப்பது வகுப்புவாத சார்பையும் அந்த ரீதியில் தவறான கருத்துக்களையும் கொண்ட உள்ளடக்கம் எதுவும் இல்லாதபடி பாட நூல்களை திருத்துவது அரசியல் சாசனத்தையும் ஜனநாயக உரிமைகளையும் பாதுகாத்திட சர்வதேச ஒப்பந்தங்கள் பாராளுமன்ற ஒப்புதல் பெற வேண்டுமென்று அரசியல் சாசனத்தில் மாற்றம் செய்வது தேச சட்டம் இந்திய தண்டனை தொகுப்பு சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி ஆகிய காலனிய ஆதிக்க கால சட்டங்கள் ரத்து செய்வது இராணுவ படைகள் சிறப்பு அதிகாரங்கள் சட்டத்தை நீக்கி அதன் இடத்தில் பொருத்தமான சட்ட ஏற்பாட்டை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ரத்து அல்லது திருத்துவது அவதூறு தொடர்பான இந்திய தண்டனை தொகுப்பு சட்டத்தின் பிரிவு நானூற்றி தொன்னூற்றி சித்திரவதை மற்றும் இதர கொடிய மனித தன்மையற்ற அல்லது இழிவுபடுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் தண்டனைகளை எதிர்க்கும் நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிப்பது இருந்து மரண தண்டனையை அகற்றிட இந்திய தண்டனை தொகுப்பு சட்டம் மற்றும் இதர சட்ட சரத்துகள் பொருத்தமான வகையில் திருத்துவது கால வரம்புக்கு உட்பட்டு சேவைகளை அளிக்கவும் குறைகளை தீர்க்கவும் சட்ட கொடுக்கும் வகையில் குடிமக்கள் உரிமை சாசனம் மற்றும் குறைதீர்க்கும் சட்டம் இயற்றுவது ஆட்சியின் அனைத்து தலங்களிலும் பொது திட்டங்களின் செயல்பாடு மற்றும் தாக்கத்தை மதிப்பீடு செய்ய கட்டாயமான சமூக கண்காணிப்பு மற்றும் கனகளித்தலை உறுதிப்படுத்த சட்டம் இயற்றுதல் ஆதார் உள்ளிட்ட பயோமெட்ரிக் அலகுகளை சமூக நல திட்டங்களில் பயன்படுத்துவதை ரத்து செய்தல் மாற்று பொருளாதார கொள்கைகள் வளர்ச்சிக்கான மாற்றுப்பாதை திட்டக்குழுவை மீண்டும் கொண்டு கிராக்கியை மேம்படுத்த அனைவருக்கும் வேலை தரும் வகையில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு உருவாக்கத்துடன் இணைப்பது செல்வந்தர்கள் மீதும் கார்பரேட் லாபங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் மீது வரி விதிப்பதன் மூலம் அரசின் வளங்களை அதிகப்படுத்துவது வேளாண் உற்பத்தி ஆராய்ச்சி பாசனம் ஆகியவற்றில் பொது முதலீடுகளை அதிகப்படுத்துதல் மின்சாரம் பொது துறைமுகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பொது மருத்துவமனைகள் ஆகியவற்றில் முதலீடு செய்திட போதுமான வளங்களை அளித்தல் ஆடம்பரப் பொருள் உற்பத்திக்கு பதில் அனைத்து மக்களுக்கான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு சாதகமான கொள்கைகள் மின்சாரம் டீசல் உரம் விதைகள் உள்ளிட்ட இடுபொருட்களை மானியங்களுடன் அரசு அளிப்பது அதிக வேலைவாய்ப்பு அளிக்கும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் திறனை உயர்த்தும் வகையில் சிறப்பு முன்முயற்சிகள் எடுத்தல் இவர்களுக்கு ஆராய்ச்சி மேற்கொள்ள ஊக்கமளித்தல் நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டம் ரத்து செய்யப்படும் சமூக துறைகளுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒதுக்கீட்டை நிர்ணயித்து அதன் அடிப்படையில் மாநில மத்திய அரசுகளின் வரவு செலவு நடவடிக்கைகள் நிகழ்தல் பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கை மேலும் குறைப்பதை நிறுத்துதல் வங்கி மற்றும் காப்பீட்டு துறைகளில் பொதுத்துறையை வலுப்படுத்துதல் கடன் வழங்குதலில் முன்னுரிமை துறைகள் பற்றிய நெறிமுறைகளை கராறாக அமலாக்குதல் அனைத்து ஒழுங்காற்று அமைப்புகளும் கட்டாயமாக பாராளுமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருத்தல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார முடிவுகளை எடுப்பதில் மாநில அரசுகளை பங்கு பெற செய்தல் முடிவெடுக்கும் அதிகாரங்களை அவர்களிடம் ஒப்படைத்தல் வருவாய்களை திரட்டிட மாநில அரசுகளுக்கு கூடுதல் வெளியளித்தல் இந்திய ஒன்றியத்தின் கூட்டாட்சி தன்மையை வலுப்படுத்துவது அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி நீக்குவதும் பொருத்தமான மாற்று பிரிவை அதன் இடத்தில் வைத்தல் மற்றும் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தை தவறாக பயன்படுத்த இயலாத வகையில் மாற்றியமைத்தல் ஆளுநர்களின் நிலையையும் நடப்பு பங்களிப்பையும் மறுபரிசீலனை செய்தல் மாநில முதல்வர் அளிக்கும் மூன்று தகுதியான நபர்களடங்கிய பட்டியலில் இருந்து குடியரசுத் தலைவர் ஒருவரை ஆளுநராக நியமித்தல் மத்திய அரசுக்கு வரும் மொத்த வரி பணத்தில் ஐம்பது ரூபாயை மாநிலங்களுக்கு அளித்தல் சர்ச்சார்ஜ் மற்றும் செஸ்ஸையும் மாநிலங்களுடன் பகிர் மத்திய அரசின் வரியல்லாத வரவுகளையும் பகிர்வுக்கான பணமாக செய்தல் இதற்கான அரசியல் சாசன திருத்தம் கொண்டு எஃப்ஆர்பிஎம் சட்டம் போன்ற மாநிலங்கள் மீதான நிர்பந்தங்கள் நீக்குவது மாநில பட்டியலில் உள்ள துறையில் மத்திய அரசு முன்மொழியும் திட்டங்கள் அதற்கான நிதியுடன் மாநிலங்களுக்கு கொடுப்பது மாநிலங்கள் கவுன்சிலின் முடிவுகள் மத்திய அரசை கட்டுப்படுத்தும் என்ற வகையில் அரசியல் சாசன திருத்தம் கொண்டு தேசிய வளர்ச்சி குழுவிற்கு அரசியல் சாசன அந்தஸ்தளிப்பது தேசிய வளர்ச்சி குழுவின் செயல்பாட்டு நிர்வாக அமைப்பாக திட்டக்குழுவை மீண்டும் கொண்டு தேச உற்பத்தி மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட விகிதம் என்ற வகையில் உள்ளாட்சி அமைப்புகளின் செலவுக்கு இலக்கு நிர்ணயித்தல் உள்ளாட்சி அமைப்பிற்கான நிதிகளை மாநில அரசுகள் மூலம் அனுப்புதல் நிதித்துறை கட்டுப்பாடுகள் வர்த்தக பிரச்சினைகள் கட்டமைப்பு தொழில்துறை வேளாண் துறை பிரச்சனைகள் உணவு பாதுகாப்பு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு விஷயங்கள் ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை வடகிழக்கு மாநிலங்கள் உழைப்பாளி மக்களின் உரிமைகளை பாதுகாத்திட விவசாயிகள் மீனவர்கள் சமத்துவ மற்றும் சமூக நீதிக்காக புதிய சட்டங்களை இயற்றுதல் குழந்தைகள் இளைஞர்கள் பட்டியலின பழங்குடி பிரிவினர் சிறுபான்மையினர் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் கல்வி சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் வேலை உறுதி திட்டம் மூத்த குடிமக்களும் ஓய்வூதியங்களும் முன்னாள் இராணுவ படைவீரர்கள் நகர்ப்புற விவகாரங்கள் நீர் ஆதாரங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் கண்காணிப்பு மற்றும் தனியுரிமை விவகாரங்கள் கலாச்சாரம் மற்றும் ஊடகம் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்களுக்கு ஊழலை எதிர்த்தல் நீதித்துறை சீர்திருத்தங்கள் தேர்தல் கமிஷனில் சீர்திருத்தங்கள் தேர்தல் சீர்திருத்தங்கள் உள்ளிட்டவைகளை உள்ளடக்கி கட்சியின் தேர்தல் அறிக்கை ஒரு விரிவான மாற்றுக் கொள்கையை முன்வைத்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எண்ணிக்கையும் இதர இடதுசாரி கட்சிகளின் எண்ணிக்கையும் நாடாளுமன்றத்தில் உயரும் பட்சத்தில் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மாற்றுக் கொள்கையை அமலாக்க நாடாளுமன்றத்தில் வலுவாக போராடுவோம் அதே சமயம் அரசை நிர்பந்தித்து நாட்டின் நலன் சார்ந்தும் மக்களின் புது வாழ்விற்காகவும் மாற்றுக் கொள்கையை வலியுறுத்தி தொடர்ந்து களத்திலும் மக்களை திரட்டி வெற்றி காண்போம்